அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தீயளவன்றித் தெரியான் பெரிதுண்ணில் நோயளவின்றிப்படும் பசியின் அளவையும் உணவின் அளவையும் தீமையின் அளவையும் அறியாமல் உண்ணவேண்டிய கால அளவையும் வகுத்து கொள்ளாமல் ஒருவன் அதிகமாக உண்பானேயானால் நோய்கள் பலவாக வந்து வருத்தும் தீயளவு என்பது வேண்டாத உணவு நோய் தரும் உணவு இனி தீயளவு என்பது பசியின் அளவை குறிப்பதாகும் தெரியான் என்பது பல முறை உண்பதையும் குறிக்கிறது இவ்விரண்டும் உணவின் கால அளவை அறியாத செயலாகும் பெரிதுண்ணலாவது விரும்பிய உணவை அதிகமாக உண்ணுவதாகும் இம்மூன்று செயல்களும் பல நோய்களை உண்டாக்கிவிடும் மேலும் எந்த உணவினால் நோய் உண்டாயிற்று என்ற காரணம் நோயாளிக்கு தெரியாது ஆறு ஏழு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் அளவறிந்து உண்ணாமையின் இழிவு கூறப்பட்டது ஸ்வேதகி என்கின்ற ஒரு அரசன் ஒரு பெருவேள்வி செய்தார் அதனை நாரதர் வந்து நடத்தி கொடுத்தார் பன்னிரண்டு வருஷம் அந்த வேள்வி நடைபெற்றது அதில் இடைவிடாமல் அந்த அரசன் நெய்யை ஆகுதி பண்ணினான் அதிகமாக பொழிந்த அந்த நெய் முழுவதையும் அக்னி பகவான் அருந்தினார் பிறகு அது செறிக்காமல் நோய் கொண்டு அக்னி பகவான் வருந்தினார் அக்னி பகவானுக்கே இந்த கதி என்றால் மானுடற்கு அதிகமாக உண்பதால் ஏற்படும் துன்பங்களை சொல்லவும் வேண்டுமா இந்த கதை மகாபாரதத்திலே காணப்படுகிறது வெற்றி ஸ்வேதகி வேள்வியடை நெய்யை மிகப்பற்றி அறிந்தியதால் பாடழிந்து முற்றிய நோய் கொண்டு நொந்தான் தீத்தேயும் கொள்ளாரோ தம்பசியைக் கண்டுண்ணார் மண்டுபிணிகள் இதன் வாயிலாக நமக்கு நீதி உணர்த்தப்படுகிறது உண்ணவேண்டிய அரத்தை இந்த கதையின் மூலமாக பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் இனி பதவுரை பார்க்கலாம் தெரியான் தன் உடலின் தன்மையையும் உணவையும் காலத்தையும் ஆராயாமல் தீயளவு அன்றி பசித்தீயின் அளவுக்கு தக்கவாறு இல்லாமல் பெரிது உண்ணின் மிக அதிகமாக உணவு உட்கொள்பவனிடத்தில் நோய் நோய்கள் அளவு இன்றி அளவில்லாமல் படும் ஏற்படும் தன் உடலின் தன்மையையும் உணவையும் காலத்தையும் ஆராய்ச்சி செய்யாமல் உணராமல் பசித்தீயின் அளவுக்கு தக்கவாறு இல்லாமல் மிக அதிகமாக உணவு உட்கொள்பவனிடத்தில் நோய்கள் அளவில்லாமல் ஏற்படும் தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணில் நோயளவின்றி படும்